வணக்கம் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று டயல் 100 ஹண்ட்ரட் போலீஸ் என்ற புதிய மொபைல் செயலியை மத்திய பிரதேச மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டு இந்தியாவின் ஐம்பத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மூன்று நாட்டின் மூன்றாவது ராக்கெட் ஏவுதள மையமாக தூத்துக்குடியில் அமைக்க அதிகம் வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர் நான்கு சுதந்திர போராட்டம் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ற தலைப்பில் சிறப்பு திரைப்பட விழா நடைபெற்ற இடம் மும்பை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படும் இரண்டு எந்த துறை மாற்றத்திற்கான இந்தியா என்ற பெயரில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது மூன்று ரஷ்யாவிற்கான புதிய இந்திய தூதுவர் யார் நான்கு இந்திய அரசு நிதியுதவி வழங்கும் அஞ்சலக நெடுஞ்சாலை திட்டம் எந்த நாட்டில் உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி